சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் நித்தியம் பாகவம் கர்க்க பாகவதம் குரு கிருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பத்தாவிரஸ்கம் பூர்வார்தத்தில் நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயத்தில் இருக்கும் மாலாக்காரன் வீட்டுக்கும் கண்ணன் போனதை பார்த்தோம் கடைசியாக அங்க மாலாக்கரன் எதிர்பார்க்காதடவுல அனுகிரம் நம்ம விவரமான அர்த்தம் சொல்லணும் நாற்பத்தி ஒண்ணுல இருந்தே பார்ப்போம் பலவிதமான அந்த அலங்காரங்கள் வஸ்திரங்களால அலங்காரம் அலங்காரம் செய்து கொண்ட பலவிதமான கலர் கலரா இருக்கக்கூடிய வஸ்திரங்களாலையும் ஆபரணங்களால் அலங்காரம் செய்து கொண்ட அந்த கிருஷ்ணனும் பலராமனும் உற்சவ காலத்தில் அப்படியே சுற்றி ஊர்வலம் வர மாதிரி வரக்கூடிய கருணீலமாக ஒத்தர் வெள்ளையாக ஒத்தர் இப்படி ரெண்டு யானை குட்டிகள் வராப்பல வராங்க அழகாக கண்கு அழகாக அப்படி ஒரு காட்சி இருக்குது ஊர்வலமாக வர்றதுனால ஊர்வலம் வர அதுவும் முக்கியமான வீதிகளில் வர்றதுனால அந்த தையர் கலைங் கையல்காரன் தையர் கலைஞன் அவன் வந்து இப்படி அவர்களுக்கு வந்து வஸ்திரத்தை சரி பண்ணி கொடுத்ததுனால பல கலர்களில் இருக்கிற கொண்டு வஸ்திரங்களை துணிகளை கொண்டு அப்புறம் வந்து வேறு மணி இடங்கள்லாம் கொஞ்சம் அலங்காரம்லாம் ஜோடெல்லாம் பண்ணி கொடுத்தான் அதனால் சந்தோஷப்பட்ட பகவான் அவனுக்கு வந்து பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தையும் சக்தியையும் புத்தி கூர்மையும் புத்தி கூர்மையும் பக்தியையும் கொடுத்து கடைசியில் கடைசியில் அதாவது வாழ்வினுடைய கடைசி நேரத்தில் சாரூபிய முக்தியை கொடுத்தார் அதான் அப்படி அனுகிரகம் பண்ணார் கேட்காமல் பண்ண விஷயத்தை அப்படி பண்ணார் அதுக்கப்புறம் பூமாலை கட்டுறான் அங்கே கேசவ பெருமாளுக்கு ஆதி கேசவெரு சுவாமி இருக்கார் அந்த மதுலாவில் தினம் வந்து பூமாலை கட்டி அவரை வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுவானான் வந்து அழுதுண்டே இருக்கான் வந்து கம்சனுடைய ஆட்சியில் இருக்கிறப்ப அவர் எழுந்துருக்கான் ஒவ்வொருதையும் பண்ணக்கூடியவங்க அப்படிப்பட்ட பூமாலை கட்டக்கூடிய பூக்காரனை வீட்டுக்கும் மாலாக்காரனே பேர் சுதாமான்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட பாலாக்காரன் வீட்டுக்கு தானாக தட்டி போய் வீட்டை போய் தட்டி கடவை தட்டி அவனுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படி போனார் அவர்களை பார்த்தோடனே உடனே ஏந்து நின்று அவர்களை வரவேற்றும் சுவாகம் சொல்லி பூமியில் வந்து தலை தலை கீழே விழராப்பில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான் தலை கீழே விழுந்து இருக்கிற மாதிரி நமஸ்காரம் பண்ணான் அதுக்கப்புறம் அப்படி பூம் வந்து எதிர்பார்க்கவில்லை ஆனால் அங்கே ஆதிகேசவ பெருமாளுக்கு கைங்கரியம் எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம கைங்கரியம் பண்ணக்கூடியவன் அந்த மாலாக்காரன் பண்ணார் பகவான் வந்தனால கேட்காமையே எதிர்பார்க்காமையே தட்டின்னு போயிருக்கார் அவன் அப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தோழர்கள் கூட இருக்கக்கூடிய சகா கோபாலர்கள் கூட வந்த கண்ணனுக்கும் ஆசனம் கொடுத்து பாத்தியத்தை கொடுத்து அர்க்கியம் கொடுத்து புஷ்ப கொடுத்து தாம்பூலத்தை கொடுத்து சந்தனத்தை கொடுத்து இப்படி எல்லா விதத்துலையும் பண்ணி ஒரு இது ஆராதனை பண்றாப்பிடிங்க ஒரு பூஜை பண்றாப்பிடி போற்று வழிபரா செய்தாங்க இப்படியும் கண்ணன் விரும்ன கண்ணன் அவர்களே கண்ணனோட பலராமன் பலராமனோட அவனுடைய தோழர்கள் கோபால தோழர்கள் எல்லாருடையும் எல்லாருக்கும் பிரபுவேன் உங்களுடைய வருகையால் என்னுடைய பிறப்பும் குலமும் பவித்திரமாயிடுது நீங்கள் வந்ததுனால என்னுடைய ஜென்மா சார்த்தகமாகிடுது ஜென்மா சார்த்தகம் ஜென்மா முக்கியம் குலம் பவித்திரமாயிடுது என்னுடைய முன்னோர்கள் அதாவது பித்திருக்கள் தேவரிஷி கடன்கள் தான் நான் விடுபட்டேன் எப்படியும் சொஸ்திவாதகம் சொல்கிறாப்பில் ஒசத்தியாக பேசினான் மிகவும் சாமர்த்தியமாக அவன் பேசுகிறாப்பில் இல்லை பேசினான் இப்படியும் நீங்கள் என்னுடைய ஜென்மம் சபலமாகிடுது குலம் பரிசுத்தமாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேர் வந்ததுனால பித்திருக்களுக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எங்கள்ட்ட சந்தோஷமடைந்தார்கள் அவருடைய ரிணத்திலிருந்து நான் விடுபட்டேன் அப்படி சொன்னான் மேலே நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம் முலத்தை சேவிப்போம் பவந்தோ பவந்தோ கில விஸ்வசிய ஜெகதஹா காரணம் பரம் தீர்ணோயாம் சேன க்ஷேமாய்ச்ச பவாய்த்த பவந்தோ கில விஸ்வசிய ஜெகதஹா காரணம் பரம் अवतीर्ण यहाँ से क्षेमाय च भवाय चिमा विषमा दृष्टि नगिमा विषमािगे सुखदो जगदात्मनो समोतेषु भज भजी नगिवां विषमा दृष्टिगे सुखदो जगदात्मनो समूतेषु भज भजोर तौ आज्ञापय तावाज्ञापय भृत्यं कि पुंसो अत्युग्रहोख्येशयुज्यावाज्ञापयि ता तावाज्ञापय तावाज्ञापय भृत्यं कि पुंसो अनुग्रहोख्येशयुज्येत राजेन्द्र सुना सत्य सुगंध सत्य सुगंध कुे राजेन्द्र சுாமா பிரீத்தம சை சுதை குசும மாலாபிச்சிதோ தாபி சுலங்கீ கிருஷ்ணராமோ சாநோ பிரணத்தய பிரபு வரதோவரான் தாபி சுலங்கிருத்தோ பிரீத்த கிருஷ்ணராமோ சாநோ பிரணத்தய பிரய தருதூரோவரான் சோபியோ அச்சலாம் பி திளா ஆமன தௌஹாம் பூத்தம் பரம் கோப்பேலா பி துவாத்மனா பூத்து துையம் பரம் இது தஸ்மவரம் தான் ஷிச்சயர் பலமாயூஷ் காம் ஜகாம சா இது தஸ்மரம் திரிச்ச அன்வயர் பலமாயூஷா ஜகாம சஜ அம்பத்தி ஸ்லோகம் ஒன்றாவதாக பார்த்துருவோம் அழகை இதோட முடியறது அந்த அத்தியாயம் முடிகிறது அதனால் நாற்பத்தி ஒன்றாவது நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பகவானுடைய கிருஷ்ணனுடைய பட்டண பிரவேசமான அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தோட முடியறது அதனால் ஒரு ஸ்டெச்சாவை அப்படி பார்த்துருவோம் நாற்பத்தி அஞ்சுலேருந்து விட்ட இடத்துலேருந்து பார்த்துருவோம் பவந்தோ கில விஸ்வசிய ஜெகதஹா காரணம் பரம் அவத்தேர் நோ சேன கேமா ஏச்ச பத்தோ கிழ விஸ்மியம் அவர்ணோசே அவத்தீர்ணோசேனோசேனாசேனையா நிவா விஷமா சுகோ ஜகாத்மனோ சமயூரபிமா விஷமா சுகோ ஜகாத்மோ சமயூரபி तौ आज्ञापय भृत्यं कि पुसोत् अग्रहो ख्येशयुज्यज्ञापय भृत्यम कि पुसोहो ख्येशयु्यतेभि प्रेत राजे सुधाम प्रीतमन सह सध कुसुम मलां विरचिता दधो इत प्रेत राजेन्द्र सुधा प्रीतमानन सहा सुगंध कुसुम मलां विरचिता ददो ताभ स्वलंक प्रीतराम सहानुभ प्रणताय प्रफन्नाय दरदो पदोवरां ताभि स्वलंक प्रीत कृष्णराम सहाताय प्रफन्नाय दरदो परदोवरां சோப்பே அச்சலாம் திளாத்மன சௌஹா பூத்து தையம் பரம் சோபி வவரே அச்சலாம் திளாத்மனா பூத்தாம் பராம் விரே அச்சலாம் பி தவ அகிளாத்மே தௌஹாம் பூத்தம் பரம் இது தமீ வரம் தான் ஸ்யம் சன்வயர் ஃபலமாயுஷா ஜகாம சஜா இஸ்மீ வரம் தவ யம் சன்வயர் ஃபலமாயுஷா ஜம சகிரஜா இதோட அந்த நாற்பத்தி ஒண்ணாவதா முடியறது சம்பார்ப்போம் அழகாக அந்த மாதக்காரர் அவ்வளவு புண்ணியம் பண்ணுக்கார் அவர் வந்து உபச்சாரம் பண்றார் பூஜை பண்றார் இந்த லோகம் நீங்க ரெண்டு பேர் காரணம் ஸ்தோத்திரம் பண்ணார் ஸ்தோத்திரம் நீங்க ரெண்டு பேர் காரணம் பவந்தோ கில பரம் காரணம் இந்த லோகத்திற்கு முழுக்கம் லோகத்தினுடைய க்ஷேமக்கா சேமத்திற்காகவும் க்ஷேமத்திற்காகவும் நன்மைக்காகவும் இந்த லோகத்தில் ரெண்டு அம்சமாக ஒத்தரதான் ரெண்டு அம்சமாக அவதாரம் பண்ணிருக்கிறது எல்லாருக்கும் ஸ்நேகிதர்களுக்கும் இந்த ஜகத் ஸ்வரூபிகளுக்கும் ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் சமஸ்திராணிகளுக்கும் சமமாக துல்லியோ உங்களை சேவிப்பவனை சேவிப்பவர்களுக்கான உங்களுக்கு பட்சபாரங்கிறது கிடையாது அதாவது உங்களுக்கு ஸ்நேகிதர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் விரோதிகள் அப்படின்னெல்லாம் பட்சபாதம் கிடையாது இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள்ட்டையும் சமஸ்திராணிகளையும் உங்களை சேவிப்பவர்களோ சேவிக்காதவர்களோ எல்லார்கிட்டையும் சமமான ஒரு பாவம் இருக்கிறது சமமான ஒரு அப்ரோச் இருக்குது சமமான ஒரு அனுகிரகம் இருக்குது பக்பாரங்கிறது உங்களுக்கு கிடையாது இல்லை அப்படிப்பட்ட நீங்கள் வந்து கிங்கரன் பிரத்தியம் சேவகன் உங்களுக்கு கைங்கறி மண்டே எனக்கு உத்தரவு கொடுக்கணும் நான் உங்களுக்கு என்ன பணிவிட செய்யணும் என்ன பணிவிட செய்யட்டும் நான் என்ன பணிவிட செய்யணும் கிம் கரோமி கிம் கரோமி அப்படின்னு சொன்னால்தான் கிங்கரன் வருது உங்களுக்கு என்ன பரவணும் கிம் கரோமி என்ன செய்வோம் என்ன பணிவிட செய்யணும் அப்படி கேட்டார் உங்களால் ஏவப்படுகிற எப்படிப்பட்ட எது உண்டோ அது மனுஷனுக்கு மிகவும் அனுகிரகம் இல்லையா உங்களால் ஒரு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கேட்கப்படுகிறார் இல்லை வந்து ஒரு ஒரு பணி கொடுக்கப்படுகிறார் இல்லை ஏவப்படுகிறார்னா அப்படிங்கிற விஷயம் மனுஷனுக்கு மிகவும் அனுகிரகமான விஷயம் தான் இல்லை சந்தேகம் இல்லை சுவாமி ஏதாவது சொன்னார்னா அது அனுகிரகம்னா அது அனுகிரகம் தான் அதுக்குண்டான சக்தியும் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார் அவர் சந்தேகம் இல்லை ராஜேந்திரனே அப்படின்னு சொல்கிறார் பரீட்சித்தான் சுகபிரமணன் இப்படி விஜயாபனம் பண்ணான் யாரே மாலாக்கரன் அகிருஷ்ணன் அப்படி அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு சுதமானவன் உந்தி சந்தோஷமடைந்து மிகவும் மனசு பிரீத்தி அடைந்து சந்தோஷமான நிறைஞ்ச மனசோட சந்தோஷத்தோடு சிறந்தவைகளா இருக்கு நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்குது நல்ல வாசனை கொண்டவர்களாக அப்படிப்பட்ட புஷ்பங்களால் கட்டப்பட்ட மாலைகளை கொடுத்தான் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் மற்ற கோபர்களுக்கும் அப்படி நல்ல புஷ்பங்கள் நல்ல வாசனை இருக்கக்கூடியது சுகந்த வாசனை அப்படிப்பட்ட புஷ்பங்களால் கட்டப்பட்ட மாலை கொடுத்தான் அந்த மாலைகளால் நன்றாக அலங்காரம் பண்ணி கொண்டவர்களும் அதனால் சந்தோஷம் அடிந்து ஆனந்தம் முடிந்தவர்களும் பரிவாரங்களோடு இருக்கக்கூடியவர்கள்லாம் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனும் பலராமனும் தங்களை சரணமடைந்து வணங்கினவனுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தான் என்ன வேணுமோ லத்தினங்களை வண்ணுக்கு கொடுத்தார்கள் அவனும் சர்வஸ்வரூபியான அவர்கள்ட்ட அகிலாத்மி சர்வஸ்வரூபியான் அவர்கிட்ட அசைவில்லாத ச அச்சலமான பரமசுத்த பக்தியையும் வரமாக கேட்டான் பக்தியை கேட்டான் அவள் வந்து இன்னொரு பெரியவர்கள்லாம் சொல்வார்கள் வந்து பூமாலையும் பாமாலையும் சமர்ப்பித்தான்னு சொல்வார்கள் பூமாலை வந்து இவர்கள் கேட்ட மாதிரி நல்லா வசத்தியான புஷ்பங்களால் நல்ல வாசனை இருக்கக்கூடியதோடு இருக்கக்கூடிய பாமாலை ஏற்கனவே ஸ்துதி பண்ணது அதுதான் பாமாலை தான் ஸ்துதி பண்ணது அதை கொடுத்தது அப்படி அச்சஞ்சலான பக்தி என அசைவற்ற பக்தி அதாவது ஏகாந்த பக்தி திருடமான பக்தி பகவத பக்தர்களையும் அதே மாதிரி ஸ்நேகித்தையும் எல்லா பிராணிகள்ட்டையும் பரம தயையும் வரங்களாக கேட்டேன் ஆம்மா அதுதான் முக்கியம் பக்தி இருந்த பிரயோஜனம் இல்லை எல்லா ஜீவராசிகள்ட்டையும் ஈலேருந்து எல்லா ஜீவராசிகள் ஈ எறும்புலேருந்து எல்லா ஜீவராசியும் ஒரு பரமதயம் பக்தர்கள் பர கிருஷ்ண பக்தர்கள் பர பகவத் பக்தர்கள்ட்ட ஒரு ஸ்நேகிதம் ஒரு பிரியம் அப்படி கேட்டேன் இப்படி சொன்ன வரத்தையும் பரம்பரையாக விருத்தி அடையக்கூடிய அதாவது வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படிங்கிற மாதிரி பரம்பரையாக விருத்தி அடையக்கூடிய ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சரீர பலத்தையும் ஆயுஷையும் கீர்த்தியையும் சோபையையும் அவனுக்கு கொடுத்தார் கேட்காம எவ்வளோ கொடுத்தார் கொடுத்துட்டும் பலராமனோட வெளியில் கடந்தினார் கண்ணன் இதோடு தான் அந்த அத்தியாயம் முடிகிறது விவரமாக பார்ப்போம் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தோட அந்த அத்தியாயம் முடியறது விவரமான அர்த்தத்தை பார்ப்போம் சுக்கபிரமிகள் என்ன சொல்றாருன்னு ராஜேந்திரா ராஜேந்திரான்னு அப்பப்போ கூப்பிடுவார் பரீட்சித்த கூப்பிட்டு சொல்றார் இந்த இடத்துல அந்த கண்ணனுக்கு வந்து அத்தியுதமா அவர் வந்து ஏகாந்த பக்தியோட இருந்து நிஷ்கா நிஷ்பலமா கைங்கறி மட்டும் அந்த அங்க வந்து ஒரு ஆதிக்கேதவ மந்திரம் இருக்கு இதுல மத்துரா அந்த கோவிலுக்கு விடாம வந்து அந்த நல்ல புஷ்ப மாலைகளை சமர்ப்பணம் பண்ணுவாங்க அப்போது பகவானே ஆதி கேசவனே வந்துட்டு வாங்குவாங்க கேசவா கிளேசனா தேடி வந்துட்டான் தேடி வந்து அனுகிரகம் பண்ணிட்டார் விவரமா பார்ப்போம் நாற்பத்தி ஆறுல இருந்து இப்படி நீங்க ரெண்டு பேரும் அதான் சொன்னேன் பா மாலையும் பூ மாலையும் கொடுத்தது பா மாலையை தான் இந்த ஸ்துதி பண்ணுறது ஒரு மூணு நாலு ஸ்லோகங்களால் சொன்னது அப்படி ஸ்தோத்திரம் என்னது தான் அதாவது அந்த பிரபுவேன்னு நாற்பத்தி அஞ்சு சொன்னால் லாஸ்ட்டு ஸ்லோகம் உங்களுடைய ஆகமனத்தால் உங்களுடைய வரவால் நான் என்னு என்னுடைய ஜென்மா சார்த்தகமாக குலம் பவித்திரமாக எடுத்து நான் வந்து பித்திருக்கள் ரிஷிகள் தேவர்கள் கடங்கள்லேருந்து விடுபட்டேன் சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த லோகத்திற்கு மூல காரண வஸ்து மூல காரண ம் பலம் ஸ்வர்யம் இப்படி பகவான் சொல்கிறக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது கீர்த்தி கீர்த்தியில் ஆறு விதமான விஷயங்கள் அதை ஏற்றுக்கொண்டும் இந்த லோகத்திற்கு க்ஷேமத்திற்காக அதற்காக நீங்கள் வந்து இப்படி அவதாரம் பண்ணுக்கிறீர்கள் லோக க்ஷேமத்திற்காக அவதாரம் பண்ணுறீங்க கீர்த்தையெல்லாம் சாதிப்பாங்க அதனால் நீங்கள் தான் லோகத்தினுடைய ஆத்மா அந்தராத்மா நியந்தா லோகத்தை நுடைய க்ஷேமத்தை நடக்கூடிய மனசு கொண்டவர்கள் எல்லா ஜீவராசிகளையும் சமமான ஒரு பாவத்தை கொண்டவர்கள் சமதிருஷ்டி கொண்டவர்கள் சமதிருஷ்டி கொண்டவர்கள் தங்கிட்ட பிரியங்கொண்டு பழவர்கள்ட்டையும் மாத்திரம் பிரியத்தோடு இருப்பது தங்கிட்ட கேர் பண்ணாம இருந்ததுன்னா அவர்கள்ட்ட வந்து பார்க்காம இருக்கிறது இதில்லாம அலட்சியம் பண்ணுறதுங்க அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேண்டியவன் வேண்டார்ங்கிற அந்த பேதம் இல்லை இந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தா சொல்ல தெரியும் அந்த கோபிகா கீதத்தை பாடினப்பறம் பகவான் அத்திர ஆவிரபூ சாட்சாத் பகவான் சாக்ஷாத் மன்மத மன்மதாக சொன்னார் இல்லையா நாலு விதமாக பிரித்து பார்த்தோம் இல்லையா தான் சொன்னார் நாலு விதமாக இந்த நாலு விதமாக ஜனங்களை பிரிக்கலான்னு சொன்னார் இல்லையா அப்படியும் அன்போட பழகக்கூடியவள்கிட்ட அன்போ காமிக்கொழுது அன்போட பழகாதவள் அது கேர் பண்ணுறது இல்லைன்னா அப்படி அங்கே காமித்திருக்காரு இல்லையா அது பார்த்து நான் அப்படியெல்லாம் கிடையாது நான் உங்களுடைய காமித்தாரில் நான் இங்கே மாதிரிலாம் கிடையாது நான் சமது சமது ரெட்டி இருக்குன்னு பாலா காரணம் நான் உங்களுடைய சேவகன் நான் உங்களுடைய கை கிங்கரன் கிம் கரோமி கிம் கரோமி அப்படின்னு நான் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணோம் கேட்கக்கூடிய கிங்கரன் அடியால் பணியாள் எனக்கு கட்டளை கொடுங்க கட்டளை கொடுங்கோம் உத்தரவு விடுங்கோ உத்தரவு கொடுங்க உங்களுக்காக நான் என்ன பணியோடு செய்யட்டும் உங்களுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டும் அது செய்வது தான் மனுஷர்களுக்கு இந்த லோகத்தில் ஜனன எடுத்தவர்களுக்கு அதெல்லாம் ஒசந்த ஒத்து ராஜனே இப்படி தன்னுடைய கிருதயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை சொன்ன சுதாமா பகவானுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுட்டு அபிப்பிராயம் பகவானுடைய கருத்து அபிப்பிராயம் அவனுக்கு என்ன வேணுங்கிறத புரிந்து சந்தோஷப்பட்டு மிக வசந்ததான நல்ல வாசனை இருக்கக்கூடிய புஷ்பங்களால் நல்ல புஷ்பங்களால் மாலை கொடுத்து கொடுத்தான் மாலை தொடுத்து கட்டி கட்டி கொடுத்தான் அந்த மாலைகளால் கிருஷ்ணனும் பலராமனும் தோழர்களோட எல்லாம் அலங்காரம் பண்ணி கொண்டு தன்னை சரணமடைந்திருக்காரு நமஸ்காரம் பண்ணிட்டு கூடிய அந்த மாலாக்காரனுக்கு பூக்காரனுக்கும் சுதாமான்னு சொல்கிறார்கள் அப்படி அவனுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தார் பக்தர்கள் வேண்டியதை கொடுக்கக்கூடியவனும் நீங்கள் என்ன கேட்குறியோ அதை கொடுக்கணும் எனக்கு ச எனக்கு அனாதாசே நெசாயுஜ்யம் அதை கொடுத்துக்கணும் கொடுப்பான் அனாதாசே நெசாயுஜ்யம் அப்படி அவனும் எல்லா கிருஷ்ணன்ட்ட சக்கல லோகங்கள் சக்கல ஜீவராசிகள்டையும் பிரபஞ்சத்திற்கே ஆத்மாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன்ட்ட அசையாத திருடமான அச்சஞ்சலமான பரம ஏகாந்த பக்திகட்டன் எல்லா ஜீவராசிகள்டையும் ஆத்மாவாக இருக்கான் அடியார்கள் டக் பகவத் அடி பகவத் பக்தர்கள்ட்ட நட்பு எல்லா ஜீவராசிகளையும் பரிவு அன்பு கருணை அதெல்லாம் இருக்கிற மாதிரி வரமா கேட்டேன் பகவானும் உனக்குந்தே வாழையடி வாழையாகும் அதாவது வர்த்ததா அபிவர்ததா அப்படிங்கிற மாதிரி வம்சம் வாழ வைக்கிற மாதிரி வளரக்கூடிய செல்வம் வலிமை ஆயுஷு புகழ் கீர்த்தி நல்ல தேஜஸ் அப்படியெல்லாம் பலவிதத்தில் கொடுத்துட்டும் வரமாக கொடுத்துட்டும் பலராமன் அண்ணனோடு அங்கிருந்து தன்னுடைய குழாவத்தோடு கிளம்பினான் கண்ணன் இதோட அந்த நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முடிகிறது அடுத்தது ஒரு சத்தியான ஒரு அனுகிரகம் என்றார் ஸ்லோகம் பார்ப்போம் முதலஞ்சு ஸ்லோகத்தை திசத்துவாரி சோத்யாயா ஸ்ரீ சுகமுஜம் அத்தபிரஜன் ராஜபதே நாதவகம் அத்தவிரஜன் ராஜபேன மாதவ யீத்தலேஜ விலோக்கியா யுவீவரம் பப்பீம் பிரகசந்திர மாதவ் கிரீத்தங்கலேப்பலோக்கோ யுவத்தம் பச்ச யா பிரகசந்தாத்தம் வராத ஆனேபன கஷேவா ந கடையஸ் சாுன கசங்க கடையேவய அங்கவிலேபமுத்தமம் ஸ்ரத்தர்த்தே நச்சிராவிஷிய காத்தும் வோததுஹாப்படயஸ்வானே ஆவோ அங்கவிலேபமுத்தமம் நேயத்தர்த்தே நச்சிராடவிஷ்ஜி வாச்சாசி அஹம் சுந்தரா கம்சதம்மதிர அனுலேபி மதுவிோபர் அதிப்பிம் வினா கோநியமாக அகி தாசியஸ் அஹம் சுந்தரா கம்சதம்மதா திரிவிரமா கணுலேப்பணி மதுவிர்த்தி வினா கோமாக தூப்பேஷல மாத ஆலாபீட்சை திரு பேசலு அசித்தலாபவீதோ சாந்த் வயோ அனுலேப்பேசலு அசித்தலாபவீத்தை தஷித்தமோ சாந்த் வயோ அனுலேபனம் தோ அங்கராணர்ணேற்றோம்பரேண விஷுபா அனுரஞ்சி தர்த்தங்ககேணோபினா சம்பாப்தபரேணு அனுசஞ்சித்தோ அஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் நாற்பத்தி ரெண்டாவது அத்யம் நாற்பத்திரெண்டாவது அயத்தில் முதல் அஞ்சு ஷ்லோகம் ஸ்ரீசுகோவாச்ச அத்திரஜேன்ராஜபே ரதவ் கிரகீத்தங்க விலேபாஜனம் விலோக்கியா யுவத்தம் வராணம் பப்பிரச்சாம் பிரகசந்ததிரா त्रियम ஸ்ரீசுகோவாச்சம் அத்திரஜேர மாறவ யீத்தலேபாஜன விலோக்கியம் யுவத்தம் பரானநீம் ரசந்திர காத்தம் வராப்ப கதையஸ்வசுனா ஏகிய வயோ அங்கவிலேப்பயத்திர்ப்பா வராலேபேவஸ்வசுனா ஏகியவயோ அங்கவிலேபமுத்தமம் ஸ்ரேய்தரஸ் ஸ்ரேயர்த்தேனச்சிராவிஷதி சைரன் உச்சம் சுந்தரா கம்சசம்வதவிர அனுழேபணி மத்வித்தோஜபர் அதிப்பிரி வினா யுவம் கோமா ததத்தைரிரியு தாசி அஸ் அகம் சுந்தரா கம்சசம்வதவக்கேபி மதுவிரம் வினா கோநிய தூபேசல மாத ஆலாபீட்சை தஷித்தமோ அனுலேபனம் ஃபேசல மாது ஆலாபீட்சை தஷித்தமோஷா அனுலேபனம் துவராணேத்திரசோத்துபாஞ்சிதோ தரத்தாவகேணோம் சம்பாப்தபரேன விஷுபாத்திய அணஞ்சு அஞ்சாவது அர்த்தம் சொல்லணும் மேனப்பாப்பம் கிருஷ்ணா